அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் புலம் புண்மையில் காட்சியவர் புலம் காட்சியவர் புண்மையில் காட்சியவர் இப்படிலாம் இத பார்க்கறதுக்கு இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமா நமக்கு உதவி புரிகிறது அதாவது நம்முடைய சிந்தனையை வளப்படுத்துகிறது அவர்களுக்கு இல்லை என்று இளமென்று நமக்கு தரித்திரம் வந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிறர் பொருளை கவர விரும்ப மாட்டார்கள் இது நேற்றுக்கு நாம் பார்த்த பொருள் இதனுடைய பத உரையை சொல்லுகிறேன் புலம் வென்ற புலன்கள் ஐந்தினையும் நெறிப்படுத்தி வெற்றி பெற்ற ஓரைந்தும் காப்பான் அப்படின்னு நீத்தார் பெருமையில் சொன்னார் இல்லையா உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் இப்படி பல இடங்களில் வள்ளுவர் பெருமான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆஹா புலம் வென்றங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பதவுரையில் புலன்கள் ஐந்தினையும் நெறிப்படுத்தி வெற்றி பெற்ற புண்மை புண்மைன்னா புல்லிய குறைகள் இல் இல்லாத காட்சியவர் தெளிந்த அறிவாகிய பார்வையை உடையவர்கள் இளம் தனக்கு பொருள் என்ற காலத்திலும்தல் பிறரது பொருளை கவர விரும்பும் செய்யார் எண்ணத்தை அடையமாட்டார்கள் பொழிப்புறைய சொல்றேன் புலன்கள் ஐந்தினையும் நெறிப்படுத்தி இந்த பொறி புலன் என்று சொல்லவும் அடிக்கடி குழப்பம் வருகிறது பொறிகள்னா ஐம்பொறிகள் மெய்வாய்க் கண் மூக்கு செவி புலன்கள்னு சொன்னால் அந்த ஐம்பொறிகளுக்கு புலப்படுகிற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆக பொறிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் புலன்களில் செல்லாமல் மனதை பக்குவப்படுத்துவதாக நாம் புரிந்து வேண்டும் புலன்கள் ஐந்தினையும் நெறிப்படுத்தி வெற்றி பெற்ற குறைகள் இல்லாத தெளிந்த அறிவாகிய பார்வையை உடையவர்கள் தனக்கு பொருளில்லை என்ற காலத்திலும் கூட பிறரது பொருளை கவர விரும்பும் எண்ணத்தை அடையமாட்டார்கள் இதுதான் பொழிப்புரை இந்த பதவுரை பொழிப்புரையோடு இந்த குரட்பாவினுடைய பொருளை நான் நிறைவு செய்கிறேன் மேற்கோளை காட்டுறதை நான் குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய மேற்கோள்கள் காட்டும் பொழுது ஒரு ஒரு குரலையும் நாம் படிப்பதற்கு காலதாமதமாகிறது அப்படிங்கிற காரணத்தினால விரிவாக சொல்கிறதுக்கும் இந்த குரட்பாக்களில் இடம் இருந்தாலும் இந்தளவில் நான்